சாதி தேசத்தின் சாம்பல் பறவை இது மலைப்பேச்சு பாட்காஸ்ட் நான் உங்கள் ரோடி என்று நாம் பார்க்கவிருக்கும் சாதி தேசத்தின் சாம்பல் பறவை இந்த புத்தகத்தை எழுதியவர் எபிடன்ஸ் கதிர் விகடன் வெளியீடு ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியான நூல் நூலின் விலை நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இந்த புத்தகத்தில் மொத்தம் ஒரு இருபத்தொம்பது கட்டுரைகள் உள்ளன பொதுவாகவே இந்த நூல் முழுக்க ஒரு சாதி சாதி ரீதியான தாக்குதல்கள் தீண்டாமை தலித்துக்கள் மீதான தாக்குதல் வீடுகளை எரிப்பது சாதி மறுப்பு திருமணங்களை எதிர்ப்பு எதிர்ப்பது பிணங்களை பொது விடாமல் மதிப்பது தாக்குதல் நடத்துவது கோவில்களில் நுழைவிடாமல் தடுப்பது இதுபோல் ஒரு பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல்களை அடையாளப்படுத்துகிறது குறிப்பாக காவல்துறை எப்படி ஒரு தலித்துகள் மீது பாகுபாடான ஒரு பார்வை கொண்டிருக்கிறது அவர்கள் எப்படி அம்மக்களை அடித்து ஒதித்து வல்லுநர் பல்வேறு கொடுமைகளை செய்கிறார்கள் மதக்கு நீதி போது அதுவும் அரசாமைப்பலியே வரும்போது அது இவ்வளோ தாமதமாக நடக்கிறது அது அதை அதற்கான நீதி கேட்டு எவிடன்ஸ் எதிர்ப்பு போன்ற மனித உரிமை சார்ந்த ஒரு போராளிகள் மனிதர்கள் அங்கே சம்பவ இடத்துக்கு போகும்போது அவர்கள் எப்படி மிரட்டப்படுகிறார்கள் அதிகாரவருக்கும் அவர்களை எப்படி பார்க்கிறது அச்சுறுத்துகிறது என்பதை பற்றி நூல் விரிவாக பேசுகிறது இப் இப்படி ஒரு புத்தகத்தை நம்ம எதுக்கு படிக்கணும் இந்த புத்தகம் வழியாக ஒரு எறத்தாள் தமிழ்நாட்டில் கீழ்வெண்மணி அந்த விவசாயிகள் கூலி உருவ கேட்ட விவசாயிகளை எரித்து கொள்ளும் அந்த சம்பவம் நடக்கிறது அந்த அது தொடங்கி ஏறத்தால் ஒரு ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நிகழும் சாதி ரீதியான வன்முறைகள் பல்வேறு சம்பவங்களை இந்த நூல் வந்து ஒரு ஆவணமாக பதிவு செய்திருக்கிறது என்று கூறலாம் அந்த வகையில் இந்த நூலில் மொத்தமாக இருபத்தொம்பது கட்டுரைகள் உள்ளன இந்த இருபத்தொம்போது கட்டுரைகளிலும் முழுக்க நம்ம இதுவரை சொன்ன அத்தனை விஷயங்களையுமே பார்க்க முடியும் சாதி கொடுமை அரசு முறை மனித உரிமை மீறல் இவை முழுக்கவே வருகிறது இது ஒரு வகையில் இந்த நூ இந்த நூலை ஒவ்வொரு அத்தியுமே கடந்து போகும்போது நமக்கு அது எளிமையாக இருப்பதே இல்லை ஒரு வகையில் ஒரு ஒரு ஒரு மனம் கனமாயி ஒரு ஒரு பாரமான உணவோடு தான் முழுக்க முழுக்க பக்கங்களை குரட்டியே ஒரு வாசிக்க முடிகிறது அந்தளவு நூல் அவ்வளோ உண்மைகளை நேர்மையாக ஒரு ஆவணமாக பதிவு செய்து அப்படியே நகர்கிறது இந்த புத்தகத்தின் இந்த சாதி தேச சாதி தேசத்தின் சாம்பல் பறவை இந்த புத்தகம் முடியும் போது கூட அது வரும் கட்டுரை ஒரு தலித்து மக்கள் அவர்களின் பிணங்களை பொது வழியில் எடுத்து சென்று புதைப்பது பற்றி இதானது இதில் அரசு காவல்துறை எப்பவும் போல சாதி மேல் சாதிக்காரர்களுக்கு ஆதரவாகவே நடந்து கொள்கிறார்கள் சட்டம் இதெல்லாம் சாதிக்கு முன்னாடி அது பெரும்பா பெரும் அது எடுபடுவது எடுபடுவது கிடையாது அதை நம்ம அனைவரும் அறிந்து ஒன்றுதான் அந்த வகையில் அந்த தலித்து மக்கள் ஒன்றே நம்பிக்கை கைவிடாமல் பிணங்களை வைத்து கொண்டு கூட போராடுகிறார்கள் பிற காவல்துறை அந்த பிணங்களை எடுத்து எடுத்து சென்று வழுக்க டைமாக புதைக்கிறார்கள் ஏறத்தாலும் இதை நம் ஒரு உத்திரப்பிரதேசத்தில் தலித்துகளை வல்லுறவு செய்து அந்த பிணங்களை சாட்சியை வைத்து கொண்டு போராடுவோம் என்று காவல்துறை அரசு இயந்திரத்துக்கு ஆதரவாக அதோடு நம்ம ஒப்பிடலாம் அந்த வகையில் இந்த நூல் காவல்துறை எப்படி ஒரு அரசின் வேட்டை நாயாக சாதியை காக்க சாதாரண மக்கள் மீது ஒரு இழப்பமாக ஒரு பாகுபாடாக நடந்து கொள்கிறது என்பது ஏகப்பட்ட இடங்களில் காட்டியிருக்கிறது இதில் ரொம்ப மிக குறைவான சில இடங்களில் மட்டுமே உள்ள பூ உள்ள காவல்துறையினர் அவர்கள் தன்னளவில் நேர்மையாக இருக்கிறார்கள் அவ்வளோதான் அரசு இயந்திரத்தின் பகுதியாக வரும்போது அவர்கள் இயல்பாக அதற்கு ஆதரவாக நடந்து கொள்கிறார்கள் தன்னளவில் சில சில நபர்கள் மட்டுமே கொஞ்சம் நேர்மையாக நடந்து சில விஷயங்களை செய்கிறார்கள் அப்படியும் வருகிறது நம்ம அதையும் பொருட்படுத்தி நம்ம அங்கே பேச வேண்டியிருக்கிறது இந்த பெரும்பாலான இடங்களில் காவல்துறை நடந்து கொள்வதும் ரொம்ப அடக்குமுறை சார்ந்தது இந்த இந்த நூலில் ஒரு முக்கியமான கட்டுரைகள் என்னென்ன தொண்டு நிறுவனங்கள் போராட்டங்களை தூண்டுகின்றன என்று கூறும் கட்டுரை பிறகு சாதி மறுப்பு திருமணங்கள் பற்றி ஒரு இரண்டு கட்டுரைகள் முக்கியமானதாக நம் கருதலாம் இவை அட்டு தொடங்கின்ற வரை சாதி தீண்டாமையானது நடந்து கொண்டேதான் இருக்கிறது அந்த வகையில் இந்த கட்டுரை அவற்றை பற்றி முக்கியமாக கவனப்படுத்தி பேசுகிறது இந்த தொண்டு நிறுவனங்கள் ஏன் தடை என்பதற்கு எவிடன்ஸ்கேதே சில வாதங்களை முன்வைத்து பேசுகிறார் அது ரொம்ப முக்கியமான ஒன்று குறிப்பாக வலசாரி பார்ப்பன மதவாத கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தொண்டு நிறுவனம் முழுக்க ஒடுக்கப்பட்டு அவற்றுக்கான வெளிநாட்டு நிதி அது உள்நாட்டில் நிதி தேவது வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது அந்த வகையில் இந்த கட்டுரை ஒரு முக்கியமான ஒன்று ஒரு அடிப்படையில் வந்து ஒரு சாதி மதத்தை அடிப்படையை கொண்டு ஒரு மதவாத நாட்டில் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த மக்களோ சிறுபான்மையினரோ நீதியை பெறுவது எந்த அளவுக்கு கடினமாக இருக்கிறது என்பதை இந்த புத்தகம் நமக்கு உறுதியாக பெரும்பாலும் பெரும்பாலான வழக்குகளில் நீதி என்பதே ஒரு காணல் நீது இதற்காக இந்த மக்கள் எந்தளவு உறுதியாக நின்று பல்வேறு பொருளாதாரங்கள் ஓராறல் ஒதுக்கி வைக்கப்படுவது வேலைவாய்ப்பு இழப்புவது பல்வேறு இழிவுபடுத்தல்களை கடந்து அந்த மக்கள் எப்படி போராட வேண்டி இருக்கிறது என்பதை இந்த நூலை படித்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் சாதிதாசியின் சாம்பல் பறவை ஒரு முக்கியமான நூல் இது ஒரு சாதி ரீதியான தாக்குதலுக்கான ஒரு ஆவணம் என்று கூட கூறலாம் அந்த வகையில் எவிடென்ஸ் கதை செய்துள்ள இந்த ஒரு ஆவணப்படுத்தி பண்ணி ஒரு முக்கியமான ஒன்று இது இந்த நூலை வந்து நம் படிக்கும்போது நம்ம ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் நடந்துள்ள ஒரு சாதி ரீதியான தாக்குதல்கள் கொத்தடிமைத்தனம் பல்வேறு தீண்டாமை கடைபிடிப்புக்கான நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நம்ம ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் எந்தளவு ஒரு சாதி தூய்மை என்பது இங்கு அகமான முறை மூலம் காப்பாற்றப்படுகிறது அதை எதிர்த்து சமூக காலப்போக்கில் நடக்கும் ஒரு சமூக மாற்றங்கள் கூட இப்படி ஒரு குறுகிய சாதிவாதத்தால் பிளவுபடுத்தப்படுகிறது சிதைக்கப்படுகிறது அதுக்கு அரசும் அதை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்த்து அதை சாதிவாதிகளுக்கு ஆதரவாக நடந்து கொள்கிறார்கள் என்ன அது வாக்கு வங்கி அரசியல் இருக்கிறது அவர்கள் அதையும் கவனத்தில் கொண்டு தான் ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுக்கிறார்கள் முழுக்கவே சமூக நிதியை நோக்கி போக முடியாது இல்லையா அப்படி சமூக நிதியை நோக்கி போயிருந்தால் நம் பல்வேறு அரசு வந்து ஒரு பெரிய தொ தொழில் நிறுவனத்துக்கு ஆதரவாகத்தானே அதுக்கு நம்ம நிறைய ஆதாரங்களை காட்ட முடியும் அந்த வகையில் இந்த நூல் எழுதப்பட்ட காலத்திலும் சரி இன்றும் சரி ஒரு ஒரு நடப்பு ஒரு கண்ணாடி போல தோன்றுகிறது அந்த வகையில் இந்த நூலை ஒரு வழிபாட்டு உணர்வு இல்லாத மக்களை நேசிக்கூடிய மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ன நினைக்கக்கூடிய சென்னை வழியில் பல்வேறு திட்டங்களை கொண்டிருக்கிற அதன் மீது நம்பிக்கை கொண்டுள்ள கொண்டுள்ள அனைவருமே படிக்க வேண்டும் பெரும்பாலும் ஒரு ஒரு பிளவு இருக்கிறது ஒரு சாதி மதம் சார்ந்து பேசுவது அவர்கள் அப்படி பேசும்போது அவர்களை ஒதுக்கி வைப்பது போல ஒரு மதத்துக்கு ஒதுங்குவது அப்படி இருப்பவர்கள் இந்த நூல் அவர்களுக்கு ஒரு ஒவ்வொருமை ஏற்படுத்தக்கூடும் நூலின் பெயர் சாதி தேசத்தின் சாம்பல் பறவை நூலை எழுதியவர் எபிடன்ஸ் கதையர் விகடன் வெளியீடு நூலின் விலை நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இது மலைப்பெயிற்சி பாட்காஸ்ட் நாங்கள் ரோனி நன்றி